சதாசிவரம்பராச்சாரியமியமா அஸ்மாதியேருபரம் பராம் சுதிஸராலயம் கருணாலயம் நம பகவரம் லோக்கம் சங்கராச்சாரியம்யம் श्यक वंदे भगवपुनस्वंत वै ऋकारस्तर्त अरो दीयते ईश्वर गुररात्मे मूर्तिभागिनी व्योमव्यादेहाय दक्षिणा मूर्त नमः ओ பதிரங்கசுமே பதிரம் பசேமாஜாங்கயுனோசிரூஷா விவேதாஸ் அரிஷனேமி ओम शान्ति शान्ति शान्ति ही ही ओम शांति ஸ்வீனோஸா ஓரு நமஹுவத் அறவத் कुखाचरं நாம மகம் அணன்மிஷச்சரிஷம் பிராந இப்போ வந்து முண்டக்கூபநிஷத்துல நாம் இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறது முக்கியமான இடத்துல வந்திருக்கோம் ஸோ தாப்பியம் சென்ட்ரல் தீம் அந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம் நாம் மெதுவாக ட்ராவல் பண்ணி இந்த உபநிஷத்து மாணவனுடைய கேட்ட கேள்விக்கு பதில் இங்கு தான் வருது ஓகே அதனால இந்த அத்தியாயம் வந்து முண்டக்கூபநிஷத்தில் முதல் அத்தியாயம் எப்படி எப்படி பேசப்பட்டது அப்படின்னா பராவித்யா அபராவித்யான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் குரு ரெண்டு வித்யா இருக்கிறது அவன் கேட்டது எது வந்து தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு ஆதாரம் தெரிஞ்சதுக்கு சமானமாகும் அப்படி அவன் கேட்ட கேள்விக்கு இவருக்கு சொன்னது சோ முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணார் பராவித்யா அபராவித்யா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தினார் அப்புறம் அபராவித்யா வந்து பரா வித்யாவுக்கு ஒருத்தர் மெதுவா டிராவல் பண்ற அப்பராவித்யால இருந்து பராவித்யா மெட்டீரியல் லைஃப்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் ஒண்ணு நம்மளுடைய அறிவுனால விவேகத்தினால வருவோம் அல்லது எங்கேயாவது உதகைதை கிடைச்சதுன்னா அது புரிஞ்சுதுன்னா அதுக்கு நான் தான் காரணம் நினைச்சா நான் இல்லை அதுக்கு நான் தான் காரணம் நினைச்சா இந்த இடத்துக்கு வருவான் அதை பத்தி டீட்டெயலா படிச்சோம் அஞ்சாறு வகுப்பு பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணகான் நிர்வேதமாயான் அதை புரிஞ்சுண்டவன் இங்க வருவான் அப்படின்னு அறிமுகப்படுத்தாரு செகண்ட் முண்டகத்துல என்ன பண்ணாரு முதல் கண்டால நாம ஆரம்பிச்சோம் ததே தத் சத்தியம் ஏதா சுதீப்தாத் பாவகாத் அப்படின்னு ஆரம்பிச்சது உபநிஷத்து சோ ரெண்டாவது முண்டகம் முதல் கண்டம் இப்ப நம்ம முடிச்சது சோ அதுல என்ன பண்ணப்பட்டது முதல் மந்திரம் வந்து பிரம்மஸ்வரூபத்தை அறிமுகப்படுத்தும் எப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபம் மாயையுடன் கூடிய பிரம்மஸ்வரூபம் அறிமுகப்படுத்தது முதல் மந்திரம் ஈஸ்வரன் அறிமுகப்படுத்த அதுக்கப்புறம் இந்த எது பேசப்பட்டது அபராவி பராவித்யாக்கு டிராவல் பண்றதுக்கு மெதுவாக வருது ஓகே இரண்டாவது வந்து இது எப்படி பண்ணுன்னா திவ்யோ சக்கியமூர்த்த புருஷ அப்படி இரண்டாவது மந்திரம் சொல்றது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த பிரம்மன் வந்து மாயை நீக்கின பிரம்மன் நிர்குண பிரம்மன் அப்படின்னு இரண்டாவது மந்திரம் முதல் மந்திரம் ஈஸ்வரன் அறிமுகப்படுத்தி இரண்டாவது மந்திரம் நிர்குண பிரம்மத்தை அறிமுகப்படுத்தினது அப்புறம் மூணுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஒரே டாபிக் சிருஷ்டி பிரகரணத்தை பத்தி பேசினது பேச முண்டகம் முதல் கண்ட அதாவது கடந்த வகுப்பை பத்தி பேசிட்டு இருக்கும் ஆல் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அப்புறம் டிராவல் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும் சிருஷ்டிக்கிரமங்கள் வந்து நாலு விதமா சொல்லிச்சு உபனிஷத்து முதல்ல வந்து ஐந்து விதமான சூட்ச விதங்களை சொல்லு அதுக்கு என்ன படிச்சோமா சூக்ம பூத சிருஷ்டி பழைய நோட்ஸ் இருக்கும் இப்ப பார்க்க வேண்டாம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் வந்து சூக்ம பௌதிக சிருஷ்டி சிம்பிள் ஞாபக சிருஷ்டி அதோட பௌதிக சக்தி தான் போறோம் அதெல்லாம் அர்த்தம் அப்புறம் பிறகு பாத்துக்கணும் சிருஷ்டி அதுக்கப்புறம் ஸ்தூல பௌதிக சிருஷ்டி அப்படி நாலு விஷயம் நம்ம பிரிச்சோம் இதுக்கெல்லாம் இந்த சிருஷ்டிக்கு எல்லாம் பிரம்மன் உபாதான காரணம் கண்டினியூச உபனிஷத்து பிரம்மன் தான் இதுக்கு காரணம் எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அது காரியம் அந்த சீக்வன்ஸ் மறந்து கூடாது காரணத்திலிருந்து காரியம் வேறானது அல்ல அப்படி தொடர்ந்து சொல்லிட்டேன் எதெல்லாம் காரியமோ அது காரணம் அப்ப பிரம்மன் தான் இது முழு ஜகத்துக்கு காரணம் அப்படி சொல்லி சொல்லி டெவலப் ஆனி வந்தது அக்னீர் மூர்த்தா சக்ஷுஷு சந்திர சூரிய சௌ அப்படி நாலாவது மந்திரத்துல இது தியானத்துக்குரிய ஒரு மந்திரம் படிச்சோது அது ஒரு மனனம் பண்ண வேண்டிய தியானம் பண்ண வேண்டிய ஒரு மந்திரம் அது தியானிக்குரிய மந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்துல ராகத்வேஷ நீக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மந்திரம் அது ஓகே அக்னீர் மூர்த்தா சக்ஷுஷு சந்திர சூரிய விஷ்ணு சாஸ்திரம் சொன்னோம் நாம ஒரு நினைக்கிறேன் ஓகே த ஹோல் விராட்ட சொரூபம் பகவானை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்ப நீ பார்க்கிறதெல்லாம் யாருவரா தான் உங்க மாமியார் யாரு ஈஸ்வரி தான் பல போத ஈஸ்வரி போட்டுக்கேன் ஓகே உங்க பிடிச்ச பாஸ் இருக்காரே? ஆபிஸ் பாஸ் அவர் யாரு ஈஸ்வரா தான் சாட்சாத் அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும் ராகத்வேஷ விடுபட்டு போயிடும் அதனால அது எம்பசைஸ் பண்ணணும் அது எல்லாம் விராட ஸ்வரூபத்தை சொல்லிச்சு அதுக்கப்புறம் என்ன பிறகு வந்து பஞ்ச அக்னி வித்யா பத்தி பேசணும் பஞ்ச அக்னி வித்யா ஓகே ஒரு ஜீவனுடைய சரீரம் எப்படி வந்தது அந்த மழையெல்லாம் படிச்சு படிச்சோம் நாம இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அது எப்படி சரீரம் உருவாச்சு அப்படின்னு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இந்த உபநிஷத்தை வந்து டீடைலா கொடுக்குறது நதிகள் மலைகள் பாலைவனங்கள் மத்தெல்லாம் எப்படிலாம் சிருஷ்டி வந்து சேர்ந்தது பிரம்மத்தினுடைய உபா இதெல்லாம் பிரம்மத்தினுடைய உபாதான காரணம் உபாதான காரணம் மறந்துடக்கூடாது ஓகே அது என்னதுங்க உபாதான காரணம் சொல்றீங்களா அது சொல்லிடக்கூடாது இட்லிக்கு அரிசி மாவு உபாதான காரணம் ஓகே பானைக்கு களிமண் உபாதான காரணம் புரிஞ்சதுல இது இது இது விட்டுட்டீங்கன்னு இது மாத்திரம் புரியலன்னு சொன்னீங்கன்னா தொலைஞ்சது எல்லா டாபிக்கும் முடிஞ்சது அதனால பத்தாவது மந்திரத்தில் இந்த ஆசிரியர் அங்கிரஸ் வந்து முடிவு செய்றார் பண்றாரு அங்கிரஸ் குரு இந்த உபநிஷத்து முடியிற வரைக்கும் அந்த பேரை மறந்து அப்புறம் உபனிஷத்து முடிஞ்ச மறந்துள்ள குறைஞ்ச பட்சம் அங்கிரஸ் சவுனக்கா மறந்துடக்கூடாது அதை கண்டினியூஸ் பண்ணும் அவங்க அவர் கேட்ட கேள்வி சவுனக்கா கேட்ட கேள்விதான் இதெல்லாம் பதில் ஓகே அதுக்குள்ள மறந்துடக்கூடாது ஓ யாரோ எங்கேயோ இது உபனிஷம் முண்டக உபநிஷத்து படிச்சுருக்கோம் யார் கேட்கிறா யாரு பதில் சொல்றான் தெரிஞ்சு கஷ்மின் பகவோ விக்னாத்தே சர்வமிதம் விக்னாத்தம் பவதி எதை அறிந்தால் எல்லாத்தையும் அறிந்ததுக்காகவும் குருவானவர் இது வந்து அபராவி முடியாது சொல்லி பராவித்யாலும் அபராவி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கிக் கொடுத்து அது யூஸ்லெஸ் அப்படி சொல்லி பராவித்தியாக்கு கூட்டிட்டு வந்தார் ஓகே தங்கத்தை அறிந்தால் அனைத்து ஆபரணங்களையும் அறிந்ததுக்கு சமானமாகும் ஓகே மரத்தை அறிந்தால் எல்லா விதமான பர்னிச்சர்ஸ் தெரிஞ்சதுக்கு சமானமாகும் களிமண் அறிந்தால் எல்லா விதமான பானை குடம் சட்டி எல்லாத்தையும் அறிந்ததற்கு சமமாகும் அதுபோல பிரம்மத்தை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததற்கு சமமாகும் அப்படி உபனிஷத்தை தொடர்ந்து டீச் பண்ணிட்டு வந்தது எதை அறிந்தால் அது அதனால சொல்லுங்க உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் போராட வேணாம் எதுக்கு போராட்டம் உன்னை அறிஞ்சா அப்புறம் போராட்டமே கிடையாது அது பாட்டு மிஸ்டேக் அது லாஸ்ட் தான் உன்னை அறிந்தால் போராட்டமே கிடையாது போராட்டம் நின்று போச்சு அர்த்தம் ரெண்டு பேர் இருந்ததுன்னா போராட்டம் உன்னை அறிஞ்சதுன்னா ரெண்டாவது ஆளு போராட்டத்துக்கு அங்க கிடையாது அப்ப நமக்கு அறிமுகமான சிருஷ்டியை கூறி அதற்கு உபாதான காரணம் நமக்கு வந்து சிருஷ்டி தெரியும் சாதாரணமா ஒரு லேம் எனக்கு என்ன தெரியும் இந்த உலகம் எல்லாம் தெரியும் உலகெல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம கும்பிட்டு சாமி தெரியும் ஈஸ்வரா ஓகே அந்த சுவாமிக்கு நம்ம பொதுவான பேர் ஈஸ்வரன் அறிமுகப்படுத்தணும் ஈஸ்வர அறிமுகமே தெரியும் ஈஸ்வரனா யாரு சிவன் ஈஸ்வரனா காட் கடவுள் அதுக்கு அழகான சமஸ்கிருத பேர் ஈஸ்வரா ஈஸ்வரா சொல்லிய பழகும் அது வந்து தயானுக்கு அறிமுகப்படுது ரொம்ப அழகான பேரு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதை திருப்பி திருப்பி ஈஸ்வரா சொல்லிட்டு வரேன் மாயுடன் கூடிய பிரம்மனுக்கு பேரு ஈஸ்வராவ நமக்கு வந்து ஈஸ்வரா தெரியும் ஜகத்தை தெரியும் நம்மளை தெரியும் மூணு தெரியும் ஜீவ ஈஸ்வரா ஜகத்தை தெரியும் மெதுவா உபனிஷத்தை என்ன சொல்லிச்சு இந்த ஈஸ்வரா ஒண்ணு இருக்க அதுதான் பிரம்மன் இந்த ஹோல் ஜகத்தை படைச்சதுக்கு பிரம்மன் பேரு கம்ஃபர்டபிள் ஆச்சு நோ ப்ராப்ளம் ஒரு பேர் சொன்ன மூணாவது விஷயம் சொல்லு அப்போ இந்த ஜகத்து என்பது ஜகத் என்பது பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் ஓகே அதுவும் புரிஞ்சு பிரம்மத்தை தவறு எப்ப வந்து களிமண் பானை கிளே தான் பாட்டு அப்படி சொல்லி கிளேவை அறிமுகப்படுத்தி இந்த பாட்டு நம்ம பானை தான் உபயோகப்படுத்தி பழக்கம் சொல்லி பழக்கம் ஆனா இந்த பானைக்கு களிமண் தான் ஆதாரம் அப்படி சொல்லி முடிச்சிடும் இப்ப எது ஒன்று சபஸ்டன் இதுக்கு களிமண் தான் சப்டன் அப்ப பானைன்றது ரெண்டு பேர் சொல்றமே களிமண் சொல்றோம் பானைன்னு சொல்றோம் ஒ கிடாது ஒண்ணு வந்து இருக்கும் போது களிமண் பானை உடைச்சாலும் களிமண் எல்லாருக்கும் ஒரு பானை கொடுத்திருக்கு வீட்டுல பத்திரமா வச்சுக்கோங்க ஓகே இதை பார்க்கணும் இது இது புரிஞ்சுதுன்னா போறோம் நமக்கு எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் தேவையில்லை பானையில போறோம் முழு வேதாந்தம் முடிஞ்சு போச்ச அதனால இதுல பானைய நீக்கணும்னு களிமண் மாத்திரம் இருக்கா ஓகே இந்த களிமண் பானை எப்ப இல்லையோ களிமண்ணும் பானைக்கு காரணம் கிடையாது காரண காரியத்தை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு ஓகே அப்ப இருக்கிறது பிரம்மன் மாத்திரம் தான் இருக்கிறது புரிஞ்சா இதுக்கு பேரு என்ன சொன்னோம் டெக்னிக்கல் வேர்டு அத்தியாரோபம் அபவாதம் ஓகே அபச்சாரம் இல்ல தப்பா சொன்ன அபச்சாரம் ஓகே அத்தியாரோபம் அபவாதம் பியூட்டிஃபுல் டெக்னிக் இது மெத்தட் உலகத்துல வேற எங்கும் இந்த மெத்தட் ஆஃப் மெத்தட் ஆஃப் டீச்சிங் கிடையாது ஒண்ணு ஏத்தி வச்சு அது அப்புறம் எடுத்துறது அப்ப இருக்கிறது பிரம்மன் மாத்திரம் இப்பவும் நமக்கு பிரச்சனை கிடையாது இங்கேயும் எங்கேயுமே நமக்கு இடிக்கவே இல்லை கடைசியில் என்ன சொல்லிட்டு இந்த உபநேஷத்தை மெதுவாக ஆக்ஷன்ட் போயிட்டு இங்க பாரு வெளியில் உள்ளது எக்ஸிஸ்டன்ஸ் உள்ளரை இருக்கிறது கான்சியஸ்னஸ் வெளியில் உள்ளது சத்து உள்ளரை உள்ளது சித்து அந்த சத்து தான் இந்த சித்துன்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணுது அந்த பிரம்மன் இருக்க அதுக்கு தான் கான்சியஸ்னு பேரு சைத்தன்யம் பேரு அந்த சைத்தன்யம் தான் நீ ஓகே எப்படி கன்க்ளூட் பண்ணி வந்து என்ன கன்க்ளூஷன் அகமேவ சத்தியம் என்னது மாமியார் மித்யா பிரபஞ்சம் பாஸ் மித்யா பிரபஞ்சம் உங்க ஒய்ஃப் மித்யா பிரபஞ்சம் மித்யா பிரபஞ்சம் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் மித்யா பிரபஞ்சம் மித்யான்ஸ் அப்பீரன்ஸ் என்ன அர்த்தம் நமக்கு அதுல இருந்து நமக்கு துக்கம் வரக்கூடாது என்ன ஆகும் ரசிக்கலாம் விளையாடலாம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாடகம் நடிக்கலாம் அது நான் கிடையாது நீ மாத்திருந்த சத்தியம் நம்மளை வந்து கார்னப் பண்ணி செஸ் மாதிரி கொண்டு வந்து நீ தான் அந்த பிரம்மன் அப்படி சொல்லி இதை முடிச்சுது ஓகே அப்புறம் என்ன பண்ணி எடுத்து முடிச்சது ஸ்லோகத்துல மகா வாக்கிய விசாரத்துக்கு வேண்டிய அடித்தளம் போடப்பட்டது இந்த மந்திரத்தினுடைய கடைசி என்ன இந்த இரண்டாவது கண்டத்துல இருந்து எல்லா மந்திரம் மகா வாக்கிய விசாரம் மகா வாக்கியத்தை பத்தி போன வகுப்புல இன்ட்ரோடியூஸ் பண்ண மகா வாக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒன்னு ஒண்ணு எடுத்துட்டோம் நம்ம சரியா அது வந்து மகா வாக்கியம்ன்றது புரிஞ்சத்துவசி நீ எங்க எது படிச்சாலும் வேதாந்ததுல நான் எதை படிச்சு இருக்கேன் அப்படி நீங்க செக் பண்றதுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு மூணு விஷயம் ஞாபகம் வச்சுட்டா போறோம் சிம்பிளா இது வரைக்கும் படிச்சதுலாம் இல்ல இனிமே நீங்க அஞ்சாறு சப்ஜெக்ட் படிச்சு அங்கெல்லாம் எதை படிச்சு இந்த மகா வாக்கியத்தை தான் படிச்சு மகா வாக்கியம் தான் டீச்சிங் நடந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மகா வாக்கியத்தை அப்ளை பண்ணினா அது சாந்தோக்கி பிஷத்தில் இருக்க என்ன மகா வாக்கியம் மறந்து போச்சு எனக்கு உலக பிரசித்தி பெற்றது என்னது ஒன்னு தத்பதம் பத்தி இருக்கும் தத் விசாரம் அல்லது துவம்பத விசாரம் அல்லது அசிபத விசாரம் இருக்கும் மூணு விசாரம் இருக்கும் ஓகே தத்பதத்தை பத்தி இருக்கும் பிரி பேசப்பட்டது பேசப்பட்டது ஐக்கியத்தை பத்தி பேசறது அப்படி நம்ம முண்டகூப்பிஷத்து தத்துவ தத்து பத்தி இவ்வளோ டீட்டை படிச்சு சொல்லி கொடுத்தாச்சு இரண்டாவது முண்டகம் முதல் கண்டம் அதாவது கண்ட விட்டு கண்டம் ஏவுகணை பண்ற மாதிரி மூணு கண்ட தாவிட்டோம் அதுல ஜலத்துல கண்டம் அகனில கண்டம் அந்த கண்டி மூணு பகுதியை நாம மூணு செக்ஷன் நம்ம தாண்டி நாலாவது செக்ஷன்ல இப்ப வந்திருக்கோம் ஓகே இந்த மூணும் என்ன ஆயிடுச்சு தற்பதத்தை பத்தி விசாரம் பண்ணிடுச்சு ஓகே நமக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் இப்ப தொம்பதத்தையும் அதையும் வளர்க்க போறது உபனிஷத்து போன இதுல படிக்கும்போது ஆவிஹி இந்த சொல்ல வந்து எலாபரேட்டா பார்த்தோம் ஆவிகி அது நீராவி கிடையாது இல்ல அது வந்து ராத்திரி வந்து அமுக்குமே அந்த ஆவியும் கிடையாது என்னை வந்து அமுச்சது உன்னை எது அமுக்கும் நீ அமுக்காம இருந்தா போறாது நிறைய பேருக்கு என்னை வந்து கருப்பு வந்து அமுத்துது மனுஷன்லாம் அமுத்தாது அது பயந்து போயிடும் அதுதான் உலகத்திலே மனுஷனை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு அதனால உங்களுக்கு வந்து இன்னொருத்தருக்கு பயமே தேவையே இல்லை பயப்படுறது பயப்படணும் அவசியம் அதனால ஆவி பத்தி பேசணும் ஆவினா இங்க ஆவி லைட் வந்து பிரகாசம் என்னாசை அதை பத்தி நம்ம படிச்சோம் அப்ப ஆத்ம சைத்தன்யத்துட லட்சணம் என்ன டெபினேஷன் என்ன அப்படின்னா இதர சர்வ பிரகாசகத்துவே சதி ர சர்வ பிரகாசகத்துவே சதி ஓகே ஸ்வ இதர சர்வ அப்பிரகாஷத்துவம்ர சர்வ அப்பிரகாஷத்துவம்யம் பிரகாசத்துவம் எதுவோ அது அப்படின்ன ஆத்ம சைத்தன்யத்தினால எல்லாம பிரகாசிக்கின்றது ஓகே அப்படி எதெல்லாம் விளங்குகிறதோ அதெல்லாம் சைத்தன்யம் கான்சியஸ்னால தான் விளங்கிறது எதனால விளங்கப்படுகிறதோ அந்த சைத்தன்யத்தை மற்றது வந்து பிரகாசப்படுத்த முடியாது இது தெளிவு ஓகே அப்படி மற்றதுனால பிரகாசப்படுத்த முடியாத அந்த மற்றது எல்லாம் அதனால பிரகாசிக்கப்படுகிறது ஸ்வயம் பிரகாசகம் இது லட்சணம் ஓகே அதுதான் ஸ்வயம் பிரகாசம் அந்த ஸ்வயம் பிரகாச சைத்தன்யம் ஆத்மா அந்த ஆத்ம சைத்தன்ய்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆவி அதுக்கப்புறம் சந்நிகிதம் சந்நிகிதம் ரொம்ப இன்டிமேட் அவைலபிள் இந்த ஆவி சைத்தன்யம் எவ்வளவு வெரி குளோசா இருக்கிறது ஒவ்வொரு எண்ணமும் அதை பிரதிபலிக்கிறது எண்ணத்திலையும் அந்த ஆவி தான் பிரதிபலிக்கிறது ஆவினா சைத்தன்ய பிரகாசம் தான் படிக்கிறது அது எங்க படிச்சோம் பிரதிபோத விதித்தம் மதம் இந்த வேர்டு மறைக்கவே கூடாது பிரதிபோத விதித்தம் மதம் எங்க படிச்சோம் உபனிஷத்தில் இருக்கிறது ஓகே ஒவ்வொரு எண்ணமும் இந்த பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவையில்லை எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸோ அதெல்லாம் பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஆகாசத்தை பார்க்கறதுக்கு எங்க பார்க்கணும் ஆகாசம் எங்க இருக்கிறது மேல புதிய வானம் புதிய பூமி ஆகாசத்தை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும் எங்க திரும்பினாலும் ஆகாசம் ஓகே ஒன்னும் செய்ய வேண்டாம் நீ திரும்பிறடாலும் ஆகாசம் அது போல சன்னி கீதம் வெரி க்ளோஸ் இன்டிமேட் ஆத்மா சைத்தன்யம் எதெல்லாம் வருதோ தாட்டு அந்த தாட்டு கான்சியஸ் வித்வுட் கான்சிய பிரதிபிம்பம் தான் பிரதிபிம்பம் அது எப்படி பிம்பம் அது ஒரிஜினல் அது ஓகே அதனால அது ஒரிஜினல் ஓ சி இது ஆர் சி ஓகே அப்படி பிரகாசம் அப்ப எல்லா பிரகாசமும் துனா ஆத்ம சைத்தன்ய்தான் இது சந்நீகிதம் பிரம்ம சைத்தன்யத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை வெரி குளோஸ் இன்டிமேட் பார்த்தோம் அதுக்கப்புறம் அது எங்க இருக்கிறது எங்கென்ன உற்பத்தி ஆகிறது குகாச்சரம் நாம நாம நாமது பிரசித்தம் பிரசித்தமானது ரொம்ப பேர் வாங்கியிருக்கான் பேர் பெற்றவன் சொல்றான்னு சொல்றாங்க இல்லையா ரொம்ப பிரபலமானவன் பேர் பெற்றவன் பேர் வாங்கினான் சொல்றாங்க இல்லையா ஓகே இப்ப குன்னுக்குடி வைத்தியநாதன்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா ரொம்ப பேரு வாங்கினான் சரி மாடசாமி தெரியுமா தெரியாத உங்களுக்கு யாரு யாருக்கு தெரியாது யாரோ ஒரு ஆள் ஓகே ஆனா குன்னுக்குடி வைத்தியநாதனா உடனே தெரியும் அவர் பேர் பிரசித்தமானவர் ஓகே அப்ப பேரு பேரு பேரு பெற்றவர் நாம நாம ரெண்டு ரெண்டு அர்த்தம் என்ன நாம தெங்கல தெங்கல வடகல அந்த நாமம் அது கோ இருக்கு தெரியுமா உங்களுக்கு வடகால போனமா திங்க போன யானைக்கு பாரசாஜ் கோயில் போட்டு அப்புறம் கோர்ட் என்ன சொல்லிட்டு ரெண்டு யானை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுளம் வந்தது எந்த யானை நம்ம ஊர்ல எல்லாம் வேற யோனும் ரூமாது புரிஞ்சுதா அதெல்லாம் இங்க நாம அது சொல்லல நாம வந்து நேம் பெயர் பெற்றது ஓகே அது ஜீவாத்மா எப்படிப்பட்டதா அந்த ஜீவாத்மா அப்படினா பிரசித்தமானது எப்படி பிரசித்த குகாச்சார நாம குகா குகை கேரும் சரம் நகர்றது இந்த குகான இங்க ஹிருதயத்தில் ஹிருதயத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது எங்க வந்திருக்கிறது தாட்டோட கோலகம் என்ன ஹிருதயம் ஓகே எல்லா எண்ணங்களும் இங்கதான் வருது ஓகே உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்தாலும் இங்கதான் வருது ஏதாவது திடீர்னு ஆபத்தான செய்தி நீங்க நினைக்கிறது எந்த செய்தியும் ஆபத்து கிடையாது சிலது ஆபத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் கழிச்சு நெகட்டிவ் ஆராய்ச்சி பண்ணதுல ஒரு செய்தியும் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவா இருக்கிறது அது கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கல ஓகே இப்ப திடீர்னு வந்து எங்க பாட்டி திடீர்னு மூக்காளையும் வாயிலையும் வந்து ரத்தம் வருதுன்னு பக்குன்னு இருக்கும் ஓகே அந்த பாட்டி போய் அஞ்சு வருஷம் கழிச்சு அதே மூக்காலையும் வாயிலும் ரத்தம் வருது பண்ணிக்க அதே மாதிரி பக் நீங்க ஹார்ட் அட்டாக் ஆகும் கொஞ்சம் எனி நியூஸ் பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் கிடையாது இருக்க இந்த எண்ணங்களுடைய கோலகம் அது வந்து ஹிருதயம் என்னைக்கு சொல்ல வர உனக்கு ஏதாவது திடீர்னு வந்ததுன்னா இங்கதான் ஹிருதயம் ஏதோ பெசையற மாதிரி இருக்கும் சந்தோஷம் தான் இங்கதான் பூரி பாக்கும் அப்போ நம்ம உபநிஷத்தை சொல்றது சரிதான் இது வந்து அவன் வந்து சயின்டிஸ்ட் பெரிய மேதாவி இருக்கான பெரிய மேதாவிரு அப்படி சொல்ற அவன் தான் மேதாவி புத்திசாலி மாதிரி அப்படி சொல்ற பிரெயின் தான் அங்க சொல்லிட்டு இருக்கான் இவர் கான்சியஸ் எல்லாம் வந்து பிரெயின் தான் அது வேற இது வேற அப்ப ஹய குகையில எண்ணங்கள் என்ன சொன்னிட்டு இருக்கு சஞ்சாரம் ஆயின் இருக்கிறது ஓகே அந்த சஞ்சாரம் ஆயின் இருக்க அது வந்து எப்படி தோன்றதுன்னா கான்சியஸே மூவ் பண்ற மாதிரி தோன்றது கான்சியஸ் மூவிங் எது இந்த ஹிருதயத்தில் இருக்கிறது அப்படி தோன்றது எப்படி சொல்றாங்க அது கூட எப்படின்றா ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ் லோயர் லெவல் ஆஃப் கான்சியஸ் அப்படி எல்லாம் சில நீங்க புக் எல்லாம் படிக்கல நல்லது நல்ல நல்ல குழந்தைங்க அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஹையர் லெவல் படிச்சீங்கன்னா ஹையர் லெவல் கான்சியஸ்னஸ் லோயர் லெவல் கான்சியஸ்னஸ் எல்லாம் போட்டிருப்பா அந்த மகாத்மா படா மகாத்மா ஹையர் லெவல் கான்சியஸ் லெவல் பீய் அப்படி சொல்றாங்க எதுக்கு சொல்லுவான் அவருக்கு அன்பு கருணை இல்லையா எல்லாரையும் நேசிக்கூடிய அதனால அவர் ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படி போடுவான் அவர் பெரிய மகாத்மா அப்படி சொல்லுவார் இதெல்லாம் என்னது பத்தி சொல்றது சொல்றது கிடையாது படிப்பா ஹையர் லோயர் புரியுது அந்த மாதிரி ஒன்னும் கிடையாது புரியல ஒரே கான்சியஸ் தான் இந்த மைண்ட்ல இருக்கிறதா ஹையர் லெவல் லோயர் அதாவது இதுல சஞ்சரிக்கக்கூடிய எண்ணங்களையே நம்ம கான்சியஸா மாத்திட்டோம் அதனால சீமிங்லி கான்சியஸ் மூவிங் இருக்கிறது எது மாதிரி சன்ரைஸ் அது எப்படி பார்க்கறதுக்கு மூவ் ஆகிறது பார்க்கறதுக்கு மூவ் ஆகிறது ஒரிஜினலா மூவ் ஆகிறதுல ஓகே இப்ப வந்து இந்த பானையில இருக்க ஆகாசம் பானைக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஓகே இப்படி பண்ண என்ன ஆகும் பானை ஆகாசம் மூவ் ஆகிறது பணம் ஆகாசம் மூவ் மூவ் ஆகிறதா ஒன்னும் ஆகிறதுல ஓகே ஆகாசத்தான் பானையே இருக்கிறது ஆகாசம் மூவ் ஆகாது ஓகே டோன்ட் மூவ் ஓகே அதனால நமக்கு அங்கூல நின்று பழக்கம் பிளீஸ் மூவ் மூவ் மூவ் எவ்ரித்திங் மூவ் ஏன்னா மூவ் ஆகாது அது ஆகாச அப்படியே இருக்கும் போட்ட பைல் அப்படியே இருக்கும் நம்ம ஊர்ல புரியுது அதனால அப்படியே சொல்லி பழக்கம் அதனால கான்சியஸ் ஆல்சோ மூவிங் அப்படியே இருக்கிறது அதனால இந்த கான்சியஸ் சஞ்சாரம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட கூடாது அதுக்காக சொல்றது குகா குகை குகையில உள்ள வராது குகைன்றது இருட்டு யுவர் மைண்ட் எப்படிப்பட்டது கோகை ஓகே இப்ப புரிஞ்சுல குகையில எது சஞ்சரிக்கும் புலி சிங்கம் அதெல்லாம் சஞ்சரிக்கும் நம்முடைய கிருதய கொகையில என்ன செஞ்சிருக்கிறது தாட்டு புரியுது அதனால தாட்டு செஞ்சிருக்கிறது சில பேர் குகையில பிரைட்டா இருக்கிறது வியாச கொகை அதெல்லாம் இருக்கு வியாச கொகையில் அங்க வந்து பிரைட்டா இருக்கும் அதுதான் மகாத்மாவுடைய கொகை அதுல எப்படி அன்பு கருணை இதெல்லாம் இருக்கும் நம்முடைய கிருதயத்தை எப்படி பிறந்தோம்னா அதுல இருக்கும் வேண்டாத தாட்டு தான் இருக்கும் இதை மாத்திரிட்டு தான் நகிம் சித்தப்பி சிந்தையே அப்படின்றார் கிருஷ்ணா கீதையில ஓகே வேற எதையும் நினைக்காது நல்லதே நினை ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்துவா மனனுடைய ஆத்மாவை நினைச்சுன்று அப்படின்னு அவரு அங்க தியானத்தை பத்தி சொல்றாரு அதனால இங்க ஹையர் கிடையாது லோயர் கிடையாது கிருதயன்ற குகையில சஞ்சரிக்கின்ற எண்ணங்கள் ஆத்மாவுடைய பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படி அப்ப சைத்தன்யம்ன்றது எவிடண்ட் இங்க லை பார்க்க முடியாது பார்க்கும் போது என்ன நினைக்கணும் ஒவ்வொரு பொருளையும் எந்த பொருளும் பிரகாசிக்க முடியாது ஓகே பிரகாசிக்க பண்ற அந்த லைட்ட பிரகாசிக்கின்ற வஸ்து அந்த லைட்டை ஒரு நாளும் பிரகாசிக்க முடியாது இது புரிஞ்சு புரிஞ்சதுக்கு அர்த்தம் குகாச்சரம் மனதில் சஞ்சரிப்பது இதற்கு அதனால குகாச்சரம் இவனு போட்டுக்கணும் அங்க ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது குகாச்சரம் இவ இவனா போல அப்படின்னு அப்போ ஜீவாத்மா ஸ்வரூபம் நம்ம வந்து எப்படிப்பட்டதுன்றதை இந்த முதல் வரியில பார்த்து முடிச்சோம் சரியா இப்ப வந்து தொம்பதத்துக்கு முடிஞ்சு தத்பதத்துக்கு போகணும் மகத்து மகத்து மீன்ஸ் வாட் அப்படின்னா மகத் மீன்ஸ் பெருசு பெருசுனா எவ்வளவு பெருசு இன்பினிட் ஓகே இன்பினிட்னா யாரு பரமாத்மா ஓகே ஜீவாத்மா பத்தி படிச்சோம் இப்ப அது மகத்துனா பரமாத்மா ஓகே சரி ஓகே போன நம்ம போன இதுல வந்து சாப்டர்ல படிச்சது சத்து படிச்சோம் அந்த சத்து தான் மகத்து ஓகே அந்த பிரம்மன் சத்து படிச்சோம் அந்த சத்து தான் மகத்து ஓகே சரி அந்த சத்து மகத்து எப்படிப்பட்டது ஜகத் காரணம் அந்த சத்து இந்த ஹோல் ஜகத்துடைய காரணம் நம்பர் ஒன் நம்பர் டூ சர்வ அதிஷ்டானம் பிரம்ம சத்து எப்ப சர்வத்துக்கும் அதிஷ்டானம் ஏக்கம் நித்தியம் சொல்லுமோ அந்த சத்து பிரம்மன் தான் இங்க இந்த மந்திரத்தில் சொல்றது மகத் அப்படின்னு சொல்ற அப்ப மகத் என்றால் எல்லையற்ற என்ன ஆச்சு இப்போ இது வரைக்கும் பேசின அந்த குகாச்சரத்துல இருக்கிறது அதுதான் மகத்துன்னு இங்க நைஸா கன்க்ளூட் பண்ணிடுது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன கண்டுகொள்ளணும் மகா வாக்கியம் ஐக்கியம் ஆயிடுச்சு கரெக்டா சோ அந்த சித்து தான் கான்சியஸ்னஸ் தான் மகத் ஓகே சோ குகாச்சரம் இஸ் டு மகத் மகத் குகாச்சரம் சைத்தன்யம் ஓகே அதில் உள்ள ஆத்ம சைத்தன்யம் அதுக்கு மகத் அப்ப குகாச்சரம் டு சித்து பரமாத்மா சத்து ஏவ சத் சத் ஏவ சித் அப்போ குகாச்சரம் மகத்தை இஸ் ஈக்குவல் சித்தேவ சத்து சத்தேவ சித்து ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ஓகே அப்ப ஜீவாத்மா பரமாத்மா இப்ப பாருங்க அடுத்தது பாருங்க இப்போ ஜீவாத்மாவ சொன்னாலும் பரமாத்மா சொன்னாலும் ரெண்டு சொன்னாலும் ஒண்ணு தானே சித்த பத்தி சொன்னாலும் சத்து பத்தி சொன்னாலும் ஒண்ணுதான் அப்போ சித்துல எதெல்லாம் சொல்றமோ அது சத்துக்கு சேரும் கரெக்ட் சத்தை எதெல்லாம் சொல்றமோ அது சித்துக்கு சேரும் கரெக்டா அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா புதுச்சேரியை பத்தி எதெல்லாம் நான் சொல்றேனோ அது பாண்டிச்சேரியை சேர்ந்தது கரெக்டா பாண்டிச்சேரியை எதெல்லாம் சொல்றேனோ அது புதுச்சேரியை சேர்ந்தது அப்ப ரெண்டும் வேறு வேறு அல்ல அதுதான் கரெக்ட வார்த்தை ஓகே ரெண்டும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒண்ணு சத்துதான் சித்து சித்து தான் சத்து அப்ப ஜீவாத்மா பரமாத்மா பரமாத்மா ஜீவாத்மா இப்ப என்ன பண்றது உபனிஷத்துனா அப்படியே மறிச்சு பண்ணிடுது இதை அதை சேர்த்து ஆத்ம சைத்தன்ய பிரம்மன் நான் அப்ப சொல்றேன் இல்லையா அதை இங்க உபநிஷத்தை செய்யறது ஓகே எப்படிலாம் பண்றது பார்க்கலாம் ஓகே அப்போ ஆத்மா என்றால் பதம் ஆத்மா என்றால் பதம் என்றால் ஆஸ்பதம் அதிஷ்டானம் ஆதாரம் எல்லாம் ஓகே இங்க என்ன பண்றது பதம் ஓகே மகத்து படிச்சோம் மகத்து பக்கத்தில் பதம் இருக்கும் பாருங்க ஓகே அப்ப பதம் என்ன ஆத்மா பதம் என்றாலும் அதுக்கு என்ன ஆஸ்பதம் ஆர் அதிஷ்டானம் ஆர் ஆதாரம் எல்லாம் ஆத்மா தா அனைத்துக்கும் காரணம் காரியத்தில் இருக்கிறது என்ன இருக்கிறது காரியத்துக்குள்ள இருக்கிறது என்னது காரணம் சரியா அனைத்து இப்ப வந்து அலை வச்சுக்கோங்க அலையில இருக்கிறது எல்லாம் என்னது தண்ணீர் ஓகே சோ அப்போ அலையில இருக்கிறது தண்ணீர் தான் தண்ணீர் தான் அலை ரெண்டும் சொல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது ஓகே முதல்ல வந்து வேவ் அண்ட் வாட்டர் செகண்ட் டிஸ்டிஷன் வேவ் தான் வாட்டர் அதுல என்ன தெரியுது கன்க்ளூஷன் வேவ் என்பது ஒன்று இல்லை வாட்டர் தான் இருக்கிறது இல்லையா சும்மா நம்ம பேர் சொல்றோம் அப்போ உட் ஆல்சோ சப்ரேட்டம் பண்ணினா ஆல் பர்னிச்சர் கரெக்டா சொல்லமா? ஓகே சத்து சித்து ஆத்மா ஈஸ் சத்து சித்து ஆத்மா பதம் ஓகே பதம் என்றால் ஆதாரம் அதிஷ்டானம் ஓகே ஆதாரம் ஆதேயம் இப்ப வந்து இது ஆதாரம் ஆதேயம் ஆதாரம் இல்லாம ஆதேயம் இருக்க முடியாது கரெக்டா ஓகே இது முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்ப பதம் என்றது என்னது அப்படின்னா சர்வாதாரம் சர்வத்துக்கு ஆதாரம் அப்படி சொல்லி இந்த உபனிஷத்தை அத்திர சமர்ப்பிதம் அத்த சமர்ப்பிதம் உபனிஷத்தில் இருக்க வார்த்தை அங்க கண்டுபிடிங்க எங்க இருக்குன்னு அத்திர சமர்ப்பிதம் வேர்ட் இருக்கா இல்லையா என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு கூட பார்த்தா அப்படி தெரியுது அத்திர சமர்ப்பிதம் அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் ஆத்மா சமர்ப்பிதம் இஸ் என்ன பேசிட்டது ஆதாரம் எதுனுடைய சப்போர்ட் இருக்கிறது இந்த ஹோல் ஜகத்தினுடைய சப்போர்டட ஆதாரம் ஆதாரம் ஓஹோ ஆத்மா ஒண்ணு கீழே இருக்கிறது டேபிள் மாதிரி அது மேல ஹோல் ஜகத்து உட்கார்ந்து இருக்கு கரெக்டா சப்போர்ட் இது இது சப்போர்டர் இது சப்போர்டட் கரெக்டா அப்போ ஆத்மா மேல ஏறி உட்கார்ந்துருக்கு ஏத்தத்து இப்ப என்ன சொல்றது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறது அத்த இந்த ஆத்மாவில் அதெல்லாம் இருக்கிறதுன்னு பெரிய லிஸ்ட் கொடுக்க போறது சமர்ப்பிதம் இருக்கணும் என்ன லிஸ்ட் இருக்கிறது ஒரு பெரிய குரூப் கொடுக்கப்படுறது குரூப் இருக்கிறது குரு சொல்றாரு ஆத்மாவில் தான் இதெல்லாம் இருக்கிறது பெரிய லிஸ்ட் ஓகே என்னென்ன லிஸ்ட் பின்னாடி வரப்படுறது அந்த லிஸ்ட் அத்த சித் ஆத்மனி ஏவ ஏதர்வம் சமர்ப்பிதம் ஓகே எதுனா ஆத்மன் ஆர் பிரம்மன் உள்ளது எது அப்படின்னா ஏஜத்து நம்பர் ஒன் நம்பர் டூ பிராணத்து நம்பர் த்ரீ நிமிஷத்து அந்த புக்குல இருக்கு ஏஜத்து பிராணத்து நிமிஷத்து ஓகே என்ன இந்த ஆத்மா மேல இருக்கிறது ஆத்மா ஆதாரத்தில் இருக்கிறது சமர்ப்பிதம் அப்படி ஆதாரமா இருக்கிறது ஓகே எதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்குன்னா ஏஜத்து ஏஜத் என்னன்னா ஆல் டைப் ஆஃப் லிவிங் பீயிங் உயிர் வாழ்ந்து இருக்கிறது எது எதுவோ அதெல்லாம் ஏஜத்து ஏஜத் மீன்ஸ் மூவிங் மூவிங் மூவ் பண்றது பட்சி எல்லாம் மூவ் பண்றது இல்லையா பசு பக்ஷி இதெல்லாம் வந்து மூவ் பண்ற இயக்கம் அப்ப மூவ் பண்ற இயங்கிக் கொண்டிருப்பது நகர்ந்து கொண்டிருப்பது ஒரு குரூப் பிரிக்க சும்மா ஒரு நிறைய விஷயமா பிரிக்கலாம் அதுல இங்க ஒண்ணு பிரிக்கிறது என்ன நகர்ந்து கொண்டிருக்கிறது குரூப் பசு பக்ஷி அதெல்லாம் ஓகே தாவரம் இருக்க மரம் செடி கூட இது கூட லிவிங் பீங் தான் அது எப்படி அநேஜத்து அநேஜத்து நகராதது அப்ப ஏஜத்துனா நகரது அநேஜத்து நகராதது கரெக்டா அநேஜத்து இப்ப உபனிஷத்து என்ன சொல்றது ஏ ஜத்து நகர்ற குரூப் ஒரு குரூப் இதெல்லாம் ஆத்மா மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா ஆதாரமாக இருக்கிறது அப்படி சொல்றது பிராணத்து பிராணத்து தெரியும் மூச்சு விடுறது மூச்சு விடுறதோ அந்த மாதிரி குரூப் ஓகே மூணாவது குரூப் என்ன நிமிஷத்து நிமிஷத்து இமைப்பது ஓகே கண்ணி சிமிட்டுறது இமைக்கிறது எப்படி பண்ணுவோம் இப்படி சிமிட்டு இமைக்கிறது இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னா யாரு மகாகவி நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் கனநாதனை தொழுதல் இந்த கனநாதனை தொழுதல் விட்டுருங்க அதை எல்லாரும் செய்வான் நமக்கு வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இமைப்பொழுதும் சோராதிரல் சோம்பேறியா இருக்கக்கூடாது நம்ம வீட்டை சுத்தி நம்ம ரூம் சுத்தி வைக்கணும் சோராதல் ஒருத்தல் விறுவிறுப்பா இருக்கணும் சொன்ன ஏதோ சகசன வருது சரி நிமிஷத்து உபாசன ஒண்ணு படிச்சோம் நிமிஷத்து உபாசன அது எங்க படிச்சோம் கேன உபநிஷத்து கண்ணு இமைத்து விடுறத உபாசன பண்ணு சொல்றோம் உபநிஷத்து ஓகே அப்ப நிமிஷம் இந்த இமைக்கிறது வந்து நமக்கு ஒண்ணும் புதுசில் ஓகே அதனால தான் பாரதியராஜா எடுத்துன்னு சொல் இருக்காரு அப்போ உயிர் வாழற அத்தனையும் ஜகத்தில் ஜத்துல எத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் ஏஜத்து பிராணத்து நிமிஷத்து அத்திர சமர்ப்பித்தம் எல்லாமே அத்திர அந்த பிரம்மனிடம் அந்த ஆத்மனிடம் தான் ஆதாரமாக இருக்கிறது அப்போ எதெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது நான் தான் ஆதாரம் திரும்பி புரிஞ்சுக்கணும் இப்போ அலை தண்ணி மேல இருக்கிறதா தண்ணியாகவே இருக்கிறது அப்படின்னா அலை என்பது ஒன்றும் இல்லை அர்த்தம் தண்ணீர் தான் இருக்கிறது அப்போ இந்த ஹோல் ஜகத்து பார்க்கிற அத்தனையும் இருக்கிறது யாரு ஒரே ஒரு ஆளுதான் இருக்கு அது நான் நான் மாத்திரம் தான் இருக்கேன் எப்படி தெரியுது தூங்கிட்டா ஒன்னும் கிடையாது முடிஞ்சு போச்சு விழிச்ச பிறகு ஹோல் ஜகத் வருது நீ கண்ணை துறந்தா ஜகத்து கண்ணை முடினா ஜகத்து கண்ட்ராக்டர் எவ்வளவு பெரிய விஷயம் இதுதான் உணர சொல்றது உபரிஷ் அதை சொல்லிக் கொடுக்குறது கடைசியில் ஒரு வார்த்தை என்னப்பட்டிருக்கிறது பரேன்யம் ஓகே இப்ப வந்து நம்ம மூணாவது வரிசையில கடைசியில பாருங்க வரேன்யம் மூணாவது வரியில் இருக்க லாஸ்ட் வேர்டு வந்து வரேன்யம் ஓகே இந்த வரேன்யம் என்ன வரேன்யன்றது அடையப்பட வேண்டிய கோல் லட்சியம் ஓகே தது சவித்தூர் வரேன்யம் தத் சவித்தூர் வரேன்யம் இங்கயும் கேட்ட மாதிரி இருக்கோ போன வருஷம் கூட ஆவணி ஆவட்டத்துல சொன்னமே அந்த காயத்திரி தான் தீவெளிக்கு தீவிலிக்கு மாதிரி இப்ப என்னது காலையில சொன்ன ஆயிரத்தி எட்டு காயத்திரி போங்க சார் டைமே இல்ல நூத்தி எட்டாவது சொன்னியா அதுவும் முடியல ஓகே ஏதோ நீங்க சொல்லி கொடுத்தீங்களா மூணு சொல்லுன்னு மூணு சொல்லிடுறேன் அந்த மூணு சொல்ற ஆளு கூட இப்ப கம்மியா போச்சு ஓகே வேத வியாசர் என்ன பண்ணாரு ஒரு ஆயிரத்திட்டு சொல்லிட்டா போறோம்னு சொன்னார் அவரே இது பண்ணாரு படிக்க மாட்டான் பிரிச்சாரு சரி இதுவும் ஓகே அதுவும் முடியலன்னா ஆயிரத்தட்டு காயத்ரி அதுக்கு மேல அவர் கீழே இறங்கி வரல அதுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரர்கள் சரி இப்ப நூத்தி எட்டாவது சொல்லிடு ஒரு பதினொன்னாவது சொல்லிட எவ்வளவு தூரத்துக்கு சொல்றதுக்கு நேரம் எல்லாம் வந்து என்ன எண்ணி பார்க்கணும் எல்லாம் இது ஆயிடுச்சு என்ன எண்ணி போடுற ஆளு யாரு செட்டியாரு ஓகே வைஷா எல்லாம் வைசியா ஆயிடுச்சு ஒரே குரூப் உலகம் முழுக்க இருக்கிற ஒரே குரூப் வைஷ்யா குரூப் தான் இருக்குது ஆரிய வைசியா ஓகே குப்தான் பேரு அதுக்கு பேரு ஓகே அதனால வர் வர்றனா டு சூஸ் தேர்ந்தெடுத்தல் டு சீக் தேடுதல் வந்து வரேன்யம் கோல் கால் வரேன்யம் லட்சியம் எது சொல்றது ஆத்மா ஆத்மா வர்த்தி தான் அடைய வேண்டிய கோல் லட்சியம் அப்படின்றது உபனிஷத்து ஓகே அப்ப நம்ம அடைய வேண்டிய குறிக்கோள் எது அப்படினா ஆத்மா தான் அடையணும் அப்படின்னா அடுத்தோம் நோட் கவனி நல்லா இங்க நாம் அடைய வேண்டிய வாழ்க்கையில் அடைய வேண்டியது என்னது ஆத்மாவை அடையணும் ஓகே ஓகே ஒரு விஷயம் புரிஞ்ச இளையவன் புத்திசாலி அப்படின்னா மற்றவன் அண்டர்ஸ்டுட் நீ மாத்திர என்னோட வா அப்படின்னு சொன்ன நீ வராத நம்ம வழக்கோம் அப்ப என்ன சொல்றது இதுதான் அடைய வேண்டிய கோல் ஆத்மா மற்றது அடைய வேண்டிய கோல் அல்ல எது தர்ம அர்த்த காம ஓகே அப்போ அதெல்லாம் வந்து சிமிங்கிலி கோல் சிமிங்கில என்ன சும்மா உப இப்ப வந்து விளையாடும் சில குழந்தை தொட்டா எத்தனை தர தொட்டால் அவுட் கிடையாது அதுக்கு பேர் என்ன ஒப்பு சப்பான சும்மா ஒப்புக்குரிஜினல் கிடையாது சொல்றது ஒப்பனை ஒரிஜினல் கோல் எது நீ என்ன அடையணும் ஆத்மா ஆறு பிரம்மன் மோக்ஷ் வரேன்யம் அப்ப உபனிஷ சொல்றது தர்ம அர்த்த காமா நாட் ரியல் புருஷார்த்தம் அதிக போட்டுக்கணும் அவ தீ சேத் மகத்தீ வினஷ்டிகார்த்தை கேட்கும் போது ஞாபகத்துக்கு வரணும் என்னது பெரிய லாஸ் ஓகே எதை தெரிஞ்சுக்கலனா நான் என்ன தெரிஞ்சுக்கலாம் உலகத்துல பெரிய லாஸ் ஆயிடும் இந்த மனுஷ சரீரம் எடுத்து நான் என்ன தெரிஞ்சுக்கலன்னா லாஸ் எந்த உபநிஷத்துல படிச்சோத கேனோ உபனிஷத்து தெரியுதுல அதனால இந்த பிறவியில அடைய வேண்டியது ஆத்மாவை அடையணும் ஓகே சோ மீது இப்ப நம்மளே வச்சுக்கணும் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம் படிச்சுட்டோம் ஓகே என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனா அது திருப்தி ஆகலாது சரி எல்லாரும் பண்ணிக்கிறான் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் என்ன தவிச்சது ஒரு குழந்தை பெற்று என்னாச்சு அந்த குழந்தைக்கு ஸ்கூல்ல சேர்த்து அது கல்யாணம் பண்ணணும் அது குழந்தை கல்யாணம் பண்ணிட்டா அதுவும் முடிஞ்சுட்டு குழந்தைக்கு ஒரு பூச்சோ பூட்டோ அப்புறம் மூடிடுவோம் அப்ப பேர குழந்தை பார்த்தோம்னா நிம்மதியா மூடுற தக்க கேட்டு பாரு ஒரு மைக் வச்சுட்டு அந்த சன் டிவியில காக்குற மாதிரி நீ நிம்மதியா கண்ணை மூடுறியான்னு கேளு கேட்டு பாரு அது பெரிய லிஸ்ட் ஒண்ணு இதுவரை அடைஞ்சதுல ஏதாவது வந்திருக்கும் ஒரு திருப்தி இல்ல அந்த நேரத்தில் ஒரு தவிப்பு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சில பேருக்கு தெரியாது நான் ஒருத்தியோ மறந்து மறந்து போயிட்டு எனக்கு புரிய இருக்கும் போது கண்ண முடி கண்ண தொடர்ந்து திருப்தி ஒன்னு இருக்கணும் தாவிண்டே அப்படி இன்னொரு திருப்திக்கு போறோம் இன்னொரு திருப்தி போறோம் நீ நல்லா கவனிச்சு நான் சொல்றத கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தால் கூட ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோ ஓகே இதெல்லாம் வெளியில் பேசக்கூடாது நான் சொல்றதெல்லாம் சீக்ரெட் இப்படி தான் வெளியில் வாயை தொடர்ந்து பேசக்கூடாது எஸ்பெஷலி வீட்டில் இருக்க மெம்பர்ஸோட பேசக்கூடாது உங்களுக்குள்ளேயே நீங்க வேணாம் அந்த இது டேப்பர் கார்டில் பண்ணி போட்டு திருப்பி நீங்களே கேட்டுக்கணும் அப்படி உங்களுக்கு ஏதாவது சொல்லிடணும் இல்லாட்டி தலை வெடிச்சிடும் அப்படின்னா ஒரு டேப்பர் கார்டு வாங்கிக்கும் அதில் கேஷட் பண்ணிக்கோங்க நீங்களே கேட்டுக்கும் இன்னொருத்தர் சொல்லக்கூடாது இதை நல்லா நான் அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அப்பர் சீசன்ல பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் இருப்பான் எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சீங்கன்னு வச்சுங்க பத்து நிமிஷத்துல முன்னாடி என்ன தாங்க அணிச்சுதோ அதை 2-3 மூணு மடங்கு ஜாஸ்தி தண்ணி தாகம் வரும் நல்லா புரிஞ்சுக்கோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இல்லை அந்த சம்மர் சீசனும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிருச்சுக்கா தாகம் குறைஞ்சிடும் ட்ரை பண்ணுவேன் இந்த சம்மர்ல ட்ரை பண்ணிப்பாரு அதனால ஆத்மா பிரம்மன் அதான் உள்ள போனவன் வெளியே வரதுக்கு பாக்குறான் வெளியே இருக்க உள்ள சீக்ரெட் அதனால நம்ம அடைய வேண்டிய கோல் என்ன அப்படி காயத்ரி அழகா சொல்ற காயத்ரி சொல்றது தவிதூ வரேன்யம் பர்ககா அந்த பர்ககா தான் இங்க ஆவிகின்னு சொல்றது உபனிஷம் எடுத்தோம் பர்கா ஆவிகி பர்ககா இஸ் அப்படி சொல்லலாம் அப்ப உபனிஷன் சொல்றது ஆவிகிஸ்வல் டு வரேன்யம் வரேன்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிரகாசமான சுயம் பிரகாசமான ஆத்ம சைத்தன்யத்தை அடையிறதோ இல்ல அறியறதோ அதுதான் நம்முடைய தலையாய கடமை ஓகே இதை நம்ம புரிஞ்ச அப்ப இங்க என்ன சொல்றது உபநிஷத்தை நாலாவது சொல்றது பாருங்க நாலாவது கடைசி வரிஷ்டம் இருக்கு இல்லையா வரிஷ்டம் ஓகே இதுதான் முக்கியமானது இதுதான் மேலானது சொல்றது வரிஷ்டம் சூப்பர் டிகிரி அது முதல்ல வந்து வராஹா வராகனா சுர் வராகனா சுர்ப்பீரியர் வரி வராகனா மேலானது வரியான் அப்படின்னா சிறந்தது ஓகே வரிஷ்ட அப்படின்னா உயர்ந்தது ஓகே அப்ப இந்த ஆத்ம சைத்தன்யத்தை அடையிறது தான் வரிஷ்டம் அதுதான் மேலானது அதுதான் சிறந்தது அதுதான் உயர்ந்தது வேற எதுவும் இல்லை அப்படின்னு அங்க ஒரு இன்ட்டு போட்டு ரவுண்ட் போட்டுக்குங்க ஓகே எது அப்படின்னா நான் என்ன அடையிறது தான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றது உபநேஷத்து பிரஜா நாம் விஜாநாத் பரம் மூணுத்தி ஒரே ஒரே சொல்ல பிராம் விஜாநாத் பரம் ஓகே பிரஜா நாம் விஜாநாத் பரம் பிரஜா நாம் விஜாநாத் அதாவது பிரஜா நாம் மனுஷனால அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் விஜாநாத் விஜானம் ஓகே நிறைய நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கோ உலகத்தில் தெரிஞ்சுக்கிற நாலேஜ் ஏகப்பட்ட நாலேஜ் இருக்கிறது சரியா அந்த நாலேஜே நம்முடைய அதுல அந்த நாலேஜ்ல எப்படி தெரிஞ்சுக்கிறோம் பிரத்யக்ஷத்துல தெரிஞ்சுக்கிறோம் கண்ணு காது மூக்குல இதுல பிரத்யக்ஷத்திலையும் இல்ல அனுமானத்திலையும் தெரிஞ்சுக்கிறோம் அதுல என்னது பௌருஷ பிரமாண ஜன்ய விஜானம் பிரஜானம் ஓகே இதுக்கு பேருவல் விஜாநாத் விஜாநாத் என்ன பௌருஷிய பிரமாண ஜன்ய விஜானம் பிரஜானம் நம்முடைய இந்திரியங்கள் மூலயமா தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜே அதாவது ALL SCIENCE knowledge அது அது இன்னும் இல்லையா கிளாஸ் தெரியல ஒரு கிளாஸ் எடுத்துவான் இப்ப கொஞ்சம் அப்படியே பாருங்க அப்படி இதெல்லாம் வந்து என்னது ஆப்ஜெக்ட் நாலேஜ் அனாத்மா விஷயம் வித்யா அதுக்கு உபநிஷத்து ஒரு பேர் கொடுத்தது ஆரம்பத்தில் என்ன பேரு யா அபராவித்யா ஓகே அபராவித்யா ஆல் சயின்ஸ் நாலேஜ் எப்படிப்பட்டது அபராவித்யா ஓகே இந்த பூமி செவ்வாய் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஓகே ராகு கேது இந்த ராகு கேதுக்கு தான் நிப்டியூன் யூரானஸ் அப்படி சொல்றது அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு குட்டியா ஒண்ணு ப்ளூட்டோ ஒன்று இருக்கிறது ஒரு குட்டி அவனு சுத்திட்டு இருக்கு அது ஒரு குட்டி அது இப்ப ஒரு குட்டி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கா அதுக்கு பேர் என்ன கண்டுபிடிச்சா நீ கண்டுபிடிச்சா இருக்கலாம் இருபது மணி நேரத்துக்கு ஒரு தர சுத்துறது ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரதுக்கு சுத்திட்டு வரதுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஆகிறது இது வந்து இப்ப புதுசா கண்டுபிடிச்சது ஒரு ரவுண்டு சுத்திடும் வேகமா சுத்துறது ஓகே அது அது வந்து பூமி மாறி ஒரு பிளானட் அது போல முன்னூத்தி முப்பது இது இருக்கிறது பிளானெட் கிரகங்கள் இருக்கிறது அது அதாவது அங்க ஒரு ஸ்டாரை சுத்திட்டு இருக்கு அதாவது தனியா சுத்திட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டார சுத்தி இருக்கிறது ஓகே இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டாரு நம்ம ஊர்ல கூட ஒவ்வொரு ஸ்டார் இளைஞர்கள் சுத்திட்டு இருக்காங்க ஒரே ஸ்டார்க்கு கிடையாது யூனிவர்ஸ் போக சொல்லிருக்கிறது ஆலையில் ஊருக்கு ஏதோ சொல்லுவான் அந்த மாதிரி நாங்க என்ன பண்றோம் பராவித்யா வந்துட்டோம் இதெல்லாம் அப்பராவிதோ அதுக்கு பேரு பரம் ஓகே தேசகால வஸ்து பரிச்சேத சூன்யா பரம் இப்பதான் படிச்சோம் இருக்கும் அப்போ சயின்ஸ்ல ன சொல்ல so, so sure that, that reality ஒரு நாளும் அப்சல்யூட் ரியாலிட்டிய சயின்ஸ் சொல்ல முடியாது நீ என்ன இம்ப்ரூவ் பண்ணினாலும் அப்சல்யூட் ரியாலிட்டியை கண்டுபிடிக்க முடியாது ஏன் ஒய் ஏன்னா நீ observe பண்றையும் அந்த observed பொருள் இருந்து அப்சர்வர் டிஃபரண்ட் ஓகே நீ என்ன பண்ணோம் ஸ்கோப் அது மைக்ரோஸ்கோப் இருக்க மைக்ரோஸ்கோப்படி பார்க்கறத பார்க்கிற ஆளை பார்க்க முடியாது இப்படி பார்த்தா கூட பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்னால மைக்ரோஸ்கோப்பு எந்த ஸ்கோப்லையும் மத்தத்தை பார்க்கலாம் ஆனா பார்க்கிற ஆள் அப்சர்வர் இருக்கிற அந்த அப்சர்வரை பார்க்க முடியாதப்பா அது பராபத்தியம் அதுக்கு உபநிஷத்துக்கு வந்தாங்க கிடையாது அதனால என்ன சொல்றது உபனிஷத்து சவால் விடுறது சயின்ஸுக்கு சவால் நீ வந்த ஒரு நாள அப்சல்யூட் ரியாலிட்டியை உன்னால பார்க்க முடியாது தைரியம் தான் மாறுதட்டி வா அப்படி சொல்றது பிக்னாதாரம் ஹரே விஜான சொல்றது ஏ மைத்ரே யாக்ஜவல்யார் சொல்றாரு பிரிருதாரணிய உபநிஷத்தை சவால் விடுறது யாருக்கு ஆல் சயின்ஸ் உள்ள எல்லாருக்கும் விக்னாதாரம் ஹரே கேன விஜானியாத் இதகும் சர்வம் சொல்றது உபநிஷத்து பண்றீங்க அதை வந்து கண்டுபிடிக்க முடியப்பா எது எல்லாவற்றையும் எது ஒன்று எல்லாவற்றையும் அறிகின்றதோ அந்த ஒன்றை மற்றது நாள் அறிய முடியாது ஓகே அப்ப பரம் என்ற சொல்லு எப்படிப்பட்ட சொல்லு பியாண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆப் சைன்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஓன்லி ஒன் மெத்தட் ஒன்லி ஒன் மெத்தட் ஓகே செகண்ட் கண்ண கண்ணுனால எல்லாத்தையும் பார்க்க முடியும் எல்லா கலர் நம்ம கண்ண நம்ம கண்ணால் பார்க்க முடியாது கரெக்ட் ஒரே ஒரு வழிதான் என்ன வழி நம்ம கண்ண கண்ண பார்க்கறதுக்கு கண்ணாடியில் தர்ப்பணத்துல தெரிஞ்சுக்க முடியும் அப்சர்வரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி உபனிஷத்துக்கு வந்தாங்க ஓகே நோ செகண்ட் வழி அதனால இங்க வந்து பார்க்கிறதுக்கு தர்ப்பணம் அவசியம் கண்ணாடி அவசியம் ஓகே பழைய காலத்துல வீட்டுக்கு வருவான் வந்து ஒரு பலகை போட்டு உக்கார வச்சுடுவாங்க எல்லாத்தையும் கட் பண்ணிடுவான் சில சேமித்து அடிச்சு ஒரு சின்ன கண்ணாடி ஒண்ணு இருக்கும் கருப்பு கலர்ல கரைச்சி ஷார்ட் ஆடிச்சிங்க அப்படிதான் இருக்கணும் அவர் மறந்துட்டாரு நம்ம முன்னாடி எல்லாம் கண்ணாடி எல்லாம் இருக்காது இப்ப ஷாப் இல்ல முன்னாடி எல்லாம் முன்னாடி நம்ம அழகா இருக்கணும் ஒரு பக்கம் அதிகமா கட் பண்ண இந்த பக்கம் கட் பண்ணி ஆகணும் கண்ணாடி காட்டுவோம் கண்ணாடி காட்டுறாரு பார்த்துக்கோ எல்லாரையும் ஆனா நீ யாரு தெரியுமோ நீ சர்வ பிரம்மன் நீ தான் ஆத்ம ஓகே பிரம்மா ஆத்மா அப்படி சரி அப்படி அது எப்படிப்பட்டது சத்து அசத்து சத்து அசத்து சத்து அசத் அந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டதா சத்து அசத்து மேனிபெஸ்டேஷன் அவர்கிறது அப்படினா என்னபிள் இன்விசிபிள் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்க அது விசிபிள் இன்விசிபிளா இருக்கிறது அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் ஓகே சத் என்றால் மூர்த்த பிரபஞ்சம் மூர்த்த பிரபஞ்சம் அசத் என்றால் அமூர்த்த பிரபஞ்சம் ஓகே சதசத் அப்படி சொன்ன சதசத்து சத்து அசத்து சதசத்து அப்படி சொன்னா மொத்த பிரபஞ்சம் மொத்த பிரபஞ்சம் என்னது என்ன மீனிங் டேபிள் மேல புக் இருக்கு அப்படி இல்லை இதை தவற வேற ஒன்று இல்லை இருக்கிறது இருக்கிறது தான் ஆதாரமாக உள்ளது இந்த பிரபஞ்சத்திற்கு அப்படி அர்த்தம் நீதா அந்த பரம்பொருள் அத்தனை சர்வம் சமர்ப்பிதம் இந்த ஆத்மா மேல தான் எல்லாத்தும் இருக்கிறது இருக்கின்றன எப்படி இருக்கிறது தண்ணில அலைகள் இருப்பது போல தண்ணில நிறைய அலைகள் இருக்கு ஒவ்வொரு அலையிலும் இருக்கிறது என்னது தண்ணீர் தான் இருக்கு அப்ப மொத்தம் எத்தனை தண்ணீர் எத்தனை அலைகள் இருக்கோ அத்தனை தண்ணீர் கரெக்டா அலைகள் நிறைய இருக்கா தண்ணீர் ஒண்ணுதான் பொருள் நிறைய இருக்கிறது அதனால ஆத்மா ஆதாரம் பூமி ஆதேயம் பூமி சப்போர்ட்டு தான் ஓஹோ ஆத்மா ஒண்ணு இருக்கிறது இது மேல இருக்கிறது அப்படி கிடையாது இருக்கிறது ஒே பிரச்சனையா வந்துடும் ரெண்டு கிடையாது ஆத்மா தான் அலைக்கு ஆதாரம் தண்ணீர் தவிர அலை என்பது இல்லவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இது பத்துல என்ன சொன்னா புருஷம் ஏவ தம் விஸ்வம் கர்ம தபோ பிரம்ம பராமிரதம் போன ஸ்லோகத்தில் போன மந்திரத்தில் புருஷ ஏவ இதகம் சர்வம் புருஷக ஏவ இதை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ தண்ணீர் மாத்திரமே உள்ளது வேற ஒண்ணு கிளே சப்போர்ட் சப்போர்ட் பாட் கிளே ஒன்லி இந்த ஓகே ஈஸ்வரா ஒன்லி ஜெகன் இந்த ஜகத்தில் இருக்கிறது என்ன இருக்கிறது ஈஸ்வரா மாத்திரம் தான் இருக்கிறது நீ எதெல்லாம் பார்க்கிறோம் அந்த ஈஸ்வருக்கு அப்ப சர்வம் சிவமயம் சர்வம் விஷ்ணுமயம் இருக்கிறது எதுவோ ஒரே பரம்பொருள் தான் இருக்கிறது நெக்ஸ்ட் என்ன சொல்றது உபரிஷத்தை முடிக்கிறது ஏத்த ஜான ஜானத் அப்படின்னு ஏத்த அந்த எந்த பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஜானத்தை அறிவீர்களாக அந்த பிரம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொள்வான் தவிர வேற ஒரு வேலை கிடையாதுப்பா இதுதான் முழு நேரமா பயன்படுத்தணும் உங்க நேரம் மீதிலாம் என்ன செய்யறது வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அதெல்லாம் வந்து டெம்பரவரி ஜாப் ஓகே இதுதான் முக்கியமான ஜாப் அது அமுக்கியமான ஜாப் ஓகே அதனால இதுக்கு சொல்றது இதுதான் உபனிஷோட கைடு ஓகே கைட் பண்றது என்ன கைட் பண்றது ஆத்ம சைத்தன்யத்தை தன்னை பத்தி தெரிஞ்சுட்டேன்னா எல்லா விஷயம் அதாவது மனுஷ வாழ்க்கை எடுத்தவருடைய பிறவி பயன் பிறவி பயன் சொல்றாங்க அந்த பிறவி பயன் இக அவ சேத் அத சத்தியம் அஸ்தி அவ தி அத சத்தியம் அஸ்தி எங்க கேட்டிருக்கோம் அத சத்தியம் அத சயம் சத்தியம்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதாகும் வாழ்க்கைக்கு இந்த மனுஷ பிறவிக்கு தன்னை தெரிஞ்சுக்கிறது தான் அர்த்தம் அது தெரியலன்னா வாழ்க்கை மகதீ வினஷ்டி ஓகே கேனோ உபிஷல் மனுஷ வாழ்க்கை எடுத்ததுடைய பிரயோஜனம் எது பிரயோஜனம் நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராட வேண்டாம் ஓகே ஆனந்தமா இருக்கலாம் எப்படி இருக்கலாம் முதுகு வலியோடு இருக்கும்போது ஆனந்தமா இருக்கலாம் நீ பெயிண்ட் இருக்கும்போது எப்படி இருக்கலாம் ஆனந்தமா இருக்கலாம் எனக்கு முதுகு வலி தான் இருக்கிறது நான் வலியற்றவன் அப்படி சொல்லலாம் எப்படியே இப்படி சொல்லி பாருங்களேன் சொல்லிட்டாட் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமா பூர்ணமேவிஷேரி